ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபினும் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய சனாதன தர்மங்கள் பார்த்துன்னு வர்ற வரிசையில் திரவியசுத்தி எந்தவிதமான பணத்தை நம்முடைய தர்மங்களுக்கு உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்துன்னு அதில் நாலுவிதமான பணம் நம்மள்கிட்ட சேர்றது அதில் எந்த பணத்தை வச்சுட்டு நம்முடைய தர்மக்காரியங்கள்லாம் பண்ணுறது அப்படிங்கிறத ரிஷிகள் நமக்கு பிரித்து வகுத்து கொடுத்துருக்கா அதில் தான் நியாயமான முறையில் சம்பாதித்த பணத்தை வச்சுட்டு தான் நம்முடைய தர்மங்களெல்லாம் செய்யணும் நம்முடைய தர்மங்கள்னா நம்முடைய கல்யாணத்திலிருந்து ஆரம்பித்து நம்ம பொறுப்பில் வருது அப்போது கல்யாணம் அதுக்கப்புறம் கர்ப்பாதானம் பும்சுவனம் சீமந்தம் ஆரம்பித்து வர்றதே குழந்தைகளுக்கு ஜாதகர்மா உபநயனம் குழந்தைகளுக்கு கல்யாணம் இவையெல்லாமே நம்முடைய சொந்த பணத்தை வச்சுட்டு செய்யணும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் நமக்கு காண்பிக்கிறது தாயா முன் நம் முன்னோர்கள் சேர்த்து வச்ச பணத்தை வச்சுட்டு இந்த தர்மங்கள் பண்ணப்படாது அதுக்கு பித்ரார்ஜிதம்னு பேர் அந்த தொகையோ அந்த சொத்து அது இருந்ததுன்னா அது என்ன பண்ணுற வழக்கம்னா குழந்தைகள் பேரில் எழுதி வைக்கிறதுன்னு வழக்கம் அதுதான் சட்டங்களும் அப்படி நமக்கு காண்பிக்கிறார் தாத்தாவுடைய சொத்தம் சொத்து பேரனுக்கு சொந்தம்னு சொல்கிறாலே இந்த சட்டங்களுக்கெல்லாம் அடிப்படையாக நம்முடைய ரிஷி வாக்கியங்கள் தான் ஆதாரம் அப்படி நம் தகப்பனார் சேர்த்து வச்ச சொத்த குழந்தைகள் பேரில் எழுதி வைக்கிறது அது இருக்கணும்னு பேர் நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்கிறது பூர்வீகமான சொத்துன்னு நமக்கு ஒன்று இருக்கணும் எதுக்குன்னா அது இருந்தால் தான் கோத்திரவிருத்தி ஏற்படும் அப்படின்னு ரிஷிகள் நமக்கு சொல்கிறார் தாயார் தகப்பனார் வாழ்ந்த வீடு அவள் நமக்கு கொடுத்த ஆபரணங்கள் அவள் நமக்கு கொடுத்த சொத்து இவைகள்லாம் வச்சு வைக்கணும் அதெல்லாம் இருந்தால் தான் வம்சவருத்தி ஏற்படும் வம்சவருத்தின்னா நமக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கும் அந்த குழந்தைகளுக்கும் குழந்தைகள் பிறக்கும் அந்த குழந்தைகளுக்கும் குழந்தைகள் பிறக்கும்னு வரிசையாக வரும் அதுதான் இந்த அப்புற காரியங்கள் எல்லாம் பார்த்தா தெரியும் அங்கங்கே அஸ்மத் அஸ்மத் கோத்திரம் வர்த்ததாம் அஸ்மத்குலம் வர்த்ததாம்னு அங்கங்கே பிரார்த்தனை பண்ணிகிட்டே வருவா எதுக்கு அது மாதிரி பிரார்த்தனை பண்ணுறா அப்படின்னா அவள் அனுபவித்த வீடு அவள் அனுபவித்த சொத்துக்கள்லாம் நமக்கு வருது அதன் மூலமாக என்னுடைய கோத்திரம் விறத்தி ஆகட்டும்னு நாம் பிரார்த்தனை பண்ணி கேட்குறோம் அப்படி தகப்பனார் சேர்த்து வச்ச சொத்தை குழந்தைகள் பேரில் எழுதி வைக்கணும் அதை நாம் நாம் செய்யக்கூடிய தர்மங்களில் செலவழிச்சிடப்படாது ரெண்டாவது மூணாவது சகோதரால் அவள்கிட்ட இருந்து வாங்கின பணம் இருக்கே அதையும் நாம் நாம் செய்யக்கூடிய தர்மங்களில் செலவழிக்கப்படாது குழந்தைகள் பேரில் எழுதி வைக்கலாம் வீடு வாசல் வாங்கி வைக்கிறதுன்னு அப்படி வச்சுக்கணும் ஸ்திரீகள் கொடுக்குற பணத்தை தர்மங்களில் செலவழிக்கப்படாது ஆபரணங்கள்லாம் வாங்கலாம்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஸ்திரீகள் சம்பாதித்த பணத்தை வச்சுட்டு குழந்தைகளுக்கு ஆபரணங்கள் வாங்கிறது புடவை வாங்கிறது தான் ஆபரணங்கள் பண்ணி போட்டுக்கலாம் அது மாதிரி செய்யலாமே ஒழிய தர்ம செலவழிக்கப்படாது ஏன்னா ஆற்றில் இருக்கிற அத்தனை பணம் சொத்து அத்தனைக்கும் அதைபதி பொறுப்பு யாருன்னா ஸ்திரீகள் தான் ஆத்திரம் உள்ள ஸ்திரீகள் தான் அதுக்கு பொறுப்பு அதனால தான் நாம் எங்கே சங்கல்பம் பண்ணினாலும் ஹோமமோ எதுவாக இருந்தாலும் சங்கல்பம் பண்ணினால் பக்கத்தில் மனைவியை வச்சுக்கிறோம் எதுக்கு அப்படின்னா நம்ம நாம் வச்சுட்டுருக்கிற அத்தனை வஸ்துக்களும் அவளை சேர்ந்தது தன் மனைவி சேர்ந்தது பெண்களை சேர்ந்தது அதனால தான் சங்கல்பம்னு முதல்ல பண்ணுற பொழுது அவளை கிட்டக்க வச்சுட்டு நாம் இந்த காரியங்களை ஆரம்பிக்கிறதுன்னு வச்சுட்டுருக்கோம் அதனால் இப்போ பேங்க் இருக்குது பேங்க்கில் கேஷியர் இருக்கார் அப்படின்னா அக்கௌண்ட் வச்சுருக்கிறவருடைய அவருடைய அக்கௌண்ட்டெல்லாம் பார்த்துட்டு அந்த பணம் யார் உடையதோ அவளுக்கு எடுத்து கொடுக்கலாம் கேஷியர் அதிலேருந்து ஒரு ரூபா கூட அவர் எடுத்துக்க கூடாது அவர் செலவழிக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது அங்கே அங்கே இருக்கிற பணம் அவளும் அவர் பார்க்கலாம் அவரை தொடரலாம் அவர் எடுக்கலாம் வைக்கலாம் அந்த அளவுக்கு பவர் உண்டு ஆனால் சொந்தமாக அவர் எடுத்து செலவழிக்கப்படாது அதுபோல தான் ஸ்திரிகள் ஆற்றுல இருக்கிற அத்தனை வஸ்துக்கள் பணமும் அவள் சேர்ந்தது ஆனால் அவள் சொந்தமாக எடுத்து தர்மங்களுக்கு கொடுக்கறது செலவழிக்கிறதுங்கிறது பண்ணக்கூடாதுன்னு நம்முடைய சாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது அவள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டால் அதை வாழ்க்கை சொல்லணும் புருஷாவட்ட சொல்லணும் புருஷாருக்கு அவ எடுத்து கொடுக்கணும் புருஷாக செலவழிக்கணும் அப்படி வச்சுக்கணும் இல்லாட்ட கையாடல் பண்ணின தோஷம் உண்டும் கையாடல் பண்ணின பாபம் வந்துடும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் காண்பிச்சிருக்கா மேலும் எந்த ஒரு தர்ம காரியங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் பட்ஜெட்டு போடாமல் காரியம் பண்ணாதேன்னு ரிஷிகள் நமக்கு சொல்கிறான் அதை வச்சுன்னா பட்ஜெட் போடுறதுங்கிறதெல்லாம் நமக்கு வந்திருக்கு இந்த ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு இதுக்கு என்ன செலவாகும் அப்படின்னு பார்த்து அதுக்குன்னு கொஞ்சம் பணம் எடுத்து தனியாக வச்சுக்கணும் அந்த பணத்திலே இதை செலவழிச்சுட்டே வரணும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது இதை பார்க்கலாம் சோமயாகங்கள்லாம் நடக்கிற பொழுது பார்த்தா தெரியும் சோமயாக சங்கல்பம் பிறகு அந்த பட்ஜெட்டை அவர் எதிராக சொல்லுவார் யாகம் நடத்தி வைக்கிறவாழ்கிட்ட அவளும் அப்படியே செய்கிறோம்னு சொல்லுவாள் அதுக்கு திரவிய நிர்தேசம்னு பேர் திரவிய நிர்தேசம்னா பட்ஜெட் போட்டு சொல்கிறது அங்கே என்ன சொல்வார் எதமானார் அப்படின்னா சோமயங்களில் பார்த்தா தெரியும் ஆஜம் பசவ புரோடா ஷீயா ஏதேமே யஜார்த்தாஹாவத் யஜ உபயோக்ஷே தாவன் மேயார்த்தம் சேஷாத் பிராமணா புஞ்சிரன்னு அப்படின்னு தன்னுடைய பட்ஜெட்டை சொல்லுவார் அவர் எதமான இதுக்கு என்ன அர்த்தம்னா ஆஜம் பசவ புரோடாஷியாக நான் இந்த யாகத்துக்குன்னு வச்சிருக்கிற பணத்தில் ஆஜம் நெய் பசவஹா பசுக்கள் புரோடாஷியாக யாகத்துக்கு ஹோமம் பண்ணக்கூடிய வஸ்துக்கு புரோடாஷம்னு பேர் இந்த வஸ்துக்களுக்குன்னு திரவியம் தனியாக எடுத்து வச்சிருக்கு ஏதேமே யஜ அர்த்தாக இந்த பணம் பூரா என்னுடைய பண்ண இந்த யாகத்துக்காக எடுத்து வச்சது யாவத் உபயோக்ஷே அது இந்த பணம் என்னுடைய யாகம் பூர்த்தி ஆகிற வரைக்கும் இருக்கணும் அப்படி ரெண்டு டென்னு நெய் வாங்குகிறோம் யாகத்துக்கு பாதையில் முடிஞ்சு போயிடுத்து நெய் மேற்கொண்டு யாகத்துக்கு நெய் வேணும்னா நெய் இல்லை வேறு எதையாவது வச்சு முடிஞ்சுங்கிறப்பாலும் இருக்கக்கூடாது பாக்கி பணம் இருக்கணும் யாவத் யக்ஞ்சி அந்த யாகம் பூர்த்தி ஆகிற வரைக்கும் அதுக்குன்னு எடுத்து வச்ச பணம் பாக்கி இருக்கணும் தாவன்மே யக்ஞார்த்தம் ஏன்னால் அந்த முழு தொகையும் என்னுடைய யாகத்துக்காக சேர்த்தது என்னுடைய யாகம் சரியானபடி பூர்த்தி அந்த பணம் இருக்கணும் சேஷாத் பிராமணா புஞ்சி இரண் பாக்கி பணம் ஒதுக்கினது இருக்கே அதில் இந்த யாகத்தை வந்து நமக்கு நடத்தி கொடுக்குற ரித்விக்குகள் இந்த பிராமணாளுக்கு யாகத்தை தரிசனம் பண்ணுறவாளுக்கு வாளுக்கு சமாராதனைக்காக அந்த பணத்தை வச்சுக்க வேண்டியது அப்படின்னு அந்த எஜமானர் சொல்லுவார் ததா ஸ்தூம்பு அங்கே அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவார் அதுபோல் இதே நியமம் தான் நமக்கு சாப்பாட்டுலையும் வருது போஜனத்தில் பார்த்தா நமக்கு முதல்ல ஒரு அன்னம் வைக்கிறார் அந்த அன்னத்தை வச்ச உடனே பரிசேச்சனம்னு நாம் பண்ணுறோம் அந்த பரிசேச்சனம் பண்ணப்பட்ட அன்னம் கடைசியில் உத்திரா போஜனம் வாங்கிக்கிற வரைக்கும் அந்த அன்னம் பாக்கி இருக்கணும்னு சாஸ்திரம் அதையினால்தான் சாப்பிட்ற பொழுது என்ன பண்ணணும்னா பரிசேஜனம் பண்ண அன்னத்தை ஒதுக்கி தனியாக வச்சுக்கணும் நடுப்புற நடுப்புற அவ போடுற அன்னத்தில் பரிசோதனம் பண்ண அன்னத்தை சேர்த்துண்டே வரணும் உத்தராபோஷணம் பண்ணிக்கிற பொழுது அந்த பரிசோதனம் பண்ண அன்னம் ஒரு நெல்லிக்காய் இலையில் இருக்கணும் அப்படி கடைசி வரைக்கும் வரணும் அது அதே தான் நாம் ஒரு கர்மாவுக்குன்னு ஒரு பணம் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா முடிகிற பொழுது அந்த பணம் பாக்கி கொஞ்சம் இருக்கணும் அப்போ தான் ஏதாவது நடுப்புற ஏதாவது செய்யும்படியா வருது அப்படின்னா பணம் இல்லைன்னு சொல்லப்படாது அப்படின்னு நம்முடைய ரிஷிகள் சொல்கிறேன் அப்படி கடைசி வரைக்கும் இருக்கணும் அதே போல் நாம் தர்ம காரியங்களுக்குன்னு எடுத்து வைச்ச பணத்தை தர்ம காரியங்களுக்கு தான் செலவழிக்கணும் நம் சொந்த குடும்பத்துக்குன்னு எடுத்து வச்ச பணத்தை குடும்பத்துக்குன்னு தான் செலவழிக்கணும் அப்படின்னு பிரிச்சுருக்கேன் அதேனால தான் நம் முன்னோர்களில் நாளில் பார்த்தா தாயவிபாகம்னு பண்ணுவாள் சொத்த பிரிப்பாக பிரிக்கிற பொழுது சுவாமிக்குன்னு ஒரு பாகத்தை எடுத்து வைப்பாள் எழுதி வைப்பாள் நிலங்களாக இருக்கட்டும் அல்லது சொத்து ஏதோ ஒன்றும் சாமி பெயரில் எழுதி வைக்கிறதுனு வழக்கம் ஏன் அப்படின்னா நாம் ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் தர்ம சொத்து இருக்குது தர்மத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி அதில் பண்ணணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அப்படி பணத்தை ஒதுக்கி எடுத்து வைக்கணும் அந்த பணம் அந்த தர்ம காரியங்களுக்கு செலவழிக்கலைன்னா கரையான கொண்டு வந்து ஆற்றுல பீரோவில் வைக்கிறா போலன்னு ரிஷிகள் நமக்கு சொல்லியிருக்கா தர்ம பணம் பாக்கி இருக்குது அப்படின்னா அது ஏதோ ஒரு வழியில் செலவழிச்சிடும் இல்லைன்னா ஒரு கொத்து கரையான கொண்டு வந்து ஆற்றுல பீரோ வச்சுட்டோம் என்ன ஆகும் அந்த கரையான வேலை செஞ்சுட்டே இருக்கும் அந்த பீரோ உள்ளதை பூரா அரிச்சிடும் அது தான் தர்ம சொத்து சேர்ந்ததுன்னா குடும்பத்தை பூரா அழிச்சிடும் அதான் சிவ சொத்து குலநாசம்னு சொல்கிறது குலத்தை அழிச்சிடும் அப்படி இப்படியெல்லாம் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா இதுக்கு வேதத்தில் ஒரு கதை இருக்குது அதாவது தர்மக்காரியங்களுக்குன்னு நாம் எடுத்து வச்ச பணத்தை தர்ம காரியங்களுக்கு தான் செலவழிக்கணுங்கிறத இந்த கதை வலியுறுத்துறது ஒன்றும் ரெண்டாவது நம் முன்னோர்கள் நமக்கு சேர்த்து வச்ச சொத்தை நம்ம காப்பாற்றணுங்கிறது இந்த ரெண்டு குறிக்கோளை இந்த கதை நமக்கு காண்பிக்கிறது இந்த கதை என்ன அந்த கதை என்ன மாதிரி தர்மங்கள் நமக்கு சொல்கிறது அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்